இன்னாட்டி நெய் நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு செய்யப்படுது கொல்லு அடை செய்ய தேவையான பொருட்கள் கொள்ளு ஒரு கப் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் காஞ்சி மிளகாய் மூணு கருவேப்பிலை சிறதளவு உப்பு ருசிக்கேற்ப நெய் தேவையான அளவு செய்முறை அதில் கொள்ளு வெந்தயம் அது ரெண்டுத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டு அது எடுத்துட்டு அதுக்கூட சீரகம் காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை கலந்து தண்ணி பார்த்து ஊற்றி அரைச்சி அடு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவத்தை வச்சுட்டு தவா வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த அடை தட்டி அதில் போட்டு திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பர்வான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கூழ் அடை தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மீண்டும் சந்திப்போம்